ஆண்கள் தங்களின் தோள்களின் மீது சுமந்து சென்றால் அந்த ஜனாசா நல்லதாக இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் என்று கூறும் அது நல்லதாக இல்லை என்றால் தன்னை சேர்ந்தோரிடம் எனக்கு வந்த நாசமே என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்கும் அதன் சப்தத்தை மனிதர்கள் அல்லாத மற்ற அனைத்தும் கேட்கும் மனிதன் கேட்டால் அதிர்ச்சியாகிவிடுவான் என்று நபி சொல்லு அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று மூன்று ஒன்று நான்கு